வணக்கம் நெய்யர்களை நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு முதலாவது நீராவி இயங்கும் ரயில் வண்டி வேல்ஸ் பகுதியில் வேல்ஸ் பகுதியில் சோதித்து பார்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜான் கிரீனப் ஜிஆர்இஇ என்ஓயூஜிஎச் என்பவர் அமெரிக்காவில் தையல் எந்திரத்திற்காக காப்புரிமை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃப்ரெட்ரிக் ஆங்கிள்ஸ் ஆகியோர் தங்களது கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வெளியிட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உலகின் முதலாவது தொலைபேசி டைரக்டரி டெலிபோன் டைரக்டரி அமெரிக்காவின் நியூ ஹெவன் கனெக்டிக் பகுதியில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கரலினா பரக்கீட் என்கின்ற பறவை இனத்தின் கடைசி பறவை சின்சினாட்டியில் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு எட்வ் லேண்ட் என்பவர் முதலாவது உடனடி படம் பிடிக்கும் கேமராவை நியூயார்க் நகரில் காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தானின் டாக்காவில் வங்காள மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக்க கோரி மாணவர்கள் நடத்திய எழுச்சி போராட்டம் ஒன்றின் போது காவல்துறையினர் சுட்டதில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் இந்நாள் பின்னர் யுனெஸ்கோவினால் அனைத்துலக தாய்மொழி நாள் என அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபிடெல் கேஸ்ட்ரோ அவர்கள் கியூபாவின் அனைத்து வியாபார நிறுவனங்களையும் அரசுடமையாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு சினாய் பாலைவனத்தில் இஸ்ரேல் போர் விமானம் லிபியாவின் பயணிகள் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதில் நூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சூயஸ் கால்வாயின் மேற்கு கரையிலிருந்து கடைசி இஸ்ரேலிய படைகள் வெளியேறின இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இந்தியாவின் ஹைதராபாத் நகரில் நிகழ்ந்த தொடர் குண்டுவெடிப்பில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் முதன்முறையாக திருவனந்தபுரம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மைய விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பான மிர்நாள் எம்ஆர்ஐ என்ஏஎல் மிர்நாள் என்ற உந்தும் எபொருளினால் இயங்கும் ரோஹிணி எழுபத்தி ஐந்து என்ற வானியல் ஆய்வூர்தி தும்பாவிலிருந்து செலுத்தப்பட்டது இது பாலியெஸ்டர் ஸ்டைரின் நைட்ரோக்ளிசரின் போன்ற வேதிப்பொருட்களால் தயாரிக்கப்பட்டதாகும் இதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபதியா இருபதாம் தேதி அன்று ஏவப்பட்ட முதலாவது ரோஹிணி எழுபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் அரவங்காடு எனும் இடத்தில் உள்ள வெடிமருந்து தொழிற்சாலையில் உருவான கார்டைட் நைட்ரோக் நைட்ரோசெல்லுலோஸ் வெறிமருந்தினால் இயக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்திஎழுபத்திஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் அண்டவெளியின் எக்ஸ் கதிர்வீச்சுக்களை வெளியிடும் வான் பொருட்களைஆராய்வதற்கு ஜப்பான் தனது சொந்தைக்கோளினை செலுத்தியதுக்கு செலுத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மிரா அல்பாசா பிரெஞ்சு இந்திய ஆன்மீகவாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சாந்தி ஸ்வரூப் பட்னாகர் இந்திய வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சூரியகாந்த் திரிபாதி இந்திய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு எம் நகைச்சுவை நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டக்லஸ் பேர்டர் ஆங்கிலேய கேப்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராபர்ட் முகாபே ஜிம்பாப்வே அரசு தலைவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹெய் காமர்லிங் ஆன்ஸ் நோபல் பரிசு பெற்ற டச்சு இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மல்கம் எக்ஸ் அமெரிக்க ஆர்வலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிக்கேல் சோல்கவ் இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற ரஷ்யர் இந்நாளின் சிறப்புகள் மொழி பற்றாளர் தினம் வங்காள மொழி பேசுபவரினால் கொண்டாடப்படும் நாள் இது மற்றும் அனைத்துலக தாய்மொழி நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே